நடைமுறை வாழ்க்கை தான் பொண்ணை விட பொண்ணு பொண்ணுதான் அருமையா அடுத்தது வந்து இப்ப நான் சொல்ல போற இதுல வந்து கொஞ்சம் கொண்டு சொன்னது தான் சொல்றதே நீங்க ஒரு சில காலம் கொழையாள வயசானவங்க போனோம் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில ஒரு செய்த அந்த ஸ்டேஜ் கண்டிப்பா நம்மளோட திருமுறை திருக்குறள் எங்க இருக்கீங்கன்னாலும் சரி அந்த சைவ சித்தாந்த பற்றி சொல்லாத ஒரு நூல் கிடையாது நம்ம பாத்தீங்கன்னா இனத்து அது வருது அதாவது அந்த காலத்துல உள்ள குழவர்கள் வானசாஸ்தரம் தெரியும் உங்களுக்கு கட்டர கடை தெரியும் மனிதனோட அந்த கை தெரியும் அதே மாதிரி ஆன்மீகம் தெரியும் சைவ சிற்றாள்தான் ஒரு தனியாக பிரிவே கிடையாது அந்த ஆன்மீகத்தோட உளவியலோட சேர்ந்த ஒரு இதுதான் சைவ அந்த இது என்ன ஆயிருச்சு அப்படின்னா பருண பணம் பணடா வந்து அதை தனியா அவனை எடுத்து அதுக்கு வந்து அதை எழுதுனாங்க ஒரு பதினாலு சாத்திரத்தை எழுதினாங்க அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா என்ன ஆயிருச்சு அப்படின்னா ஒரு தமிழ் வாசியே எடுத்தோம்னா தமிழ் வாசியாரு அவரு என்ன சொல்லி கொடுக்கறாரு அவருக்கு அது மட்டும் தான் தெரியும் அவர் அதை அடுத்த இது அவருக்கு தெரியாது ஏன்னா கல்லூரியிலேயே இப்ப பாத்தீங்கன்னா கல்லூரில எப்படி யாரும் தம்பராமாயணத்தை படிச்ச தமிழ் ஆசிரியர் எவ்வளவு பேரு அப்படின்னா வரல விட்டு அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா அந்த வருப்பம் நடத்தக்கூடிய அந்த அதாவது பட்சையில படிச்சு படிச்சைக்கு தேவையான பார்த்த படிச்சிருப்பாரு அதே மாதிரி வாங்கியிருப்பாரு அந்த டாக்டரேட் என்ன சார் இத பண்றாரு பார் எக்ஸாம்பிள் பிரபாதிகாரத்துல ஒரு பர்டிகுலர் டாபிக் அத பண்ணியிருந்தாருன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்கு உள்ளது தான் கொஞ்சம் தெரியும் அதை தவிர முழுமையா தெரிஞ்சதா இல்ல இன்னைக்கு ஆசிரியர்கள் வித்தியாசமா இருக்கிறவங்கதான் வெங்கடேஸ்வரன் ஐயா மாதிரி ஒரு வைத்தியநாதன் ஐயா இவங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னைக்கு இருக்க காரணம் அவங்க இதை தவிர முழுமையா தமிழ கத்தவங்களா இருக்கிறாங்க இந்த ஜென்ரேஷன் போயிடுச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் என்ன அன்னைக்கு மேடையில் ஏறி பேசுறத விட அந்த இட விட்டுற அதுக்கப்புறம் ஆன்மீகத்துல சிறந்தவங்க தற்கால இளைஞர்களா அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து அவர் அவர் பேசுவாரு அவரை தற்கால இளைஞர்களை சப்போர்ட் பண்ணி பேசுவார் அடுத்த மேடம் போய் ஆச்சுன்னா ஆன்மீகத்துல சிறந்தவர் வயோதிகர்கள் அப்படின்னு அங்க ஒரு டாபிக் அதாவது முதல்ல என்னெல்லாம் நெகட்டிவா சொன்னாரோ அங்க போய் அதெல்லாம் பாசிட்டிவா சொல்லுவார்க்க அதாவது திறமையும் ஒரு ஆளை மயக்க கூடிய ஒரு திறனா இருக்கக்கூடிய உள்ளார் அதை வாங்கி அங்க சொல்றது பொய்மையில்லாம சொல்லணும் அப்படிங்கற அந்த எண்ணம் இன்னைக்கு இல்லை காரணம் கல்வியில கூட குறைவாறுதான் இதை சிந்தான இது வந்து அந்த கைவசந்தான நைவ சித்தாந்தம் இயற்கைய இயற்கையோட நிகழ்ந்த ஒரு ஒரு சாத்திரம் தான் அது வேதத்துல இருந்து வந்த ஆகம அந்த ஆகமத்தை வந்து தழுவி அதுல உள்ள சட்டம் வந்து தைவ சித்தாந்தத்துல அப்படியே கருத்துக்களாக கொடுத்துருக்காங்க இது முதல்ல நமக்கு வந்து மூலம் கொண்டவங்க நெய்வண்டா நெய்வேண்டாங்கிற ஒரு அழுகினதான் முதல்ல சுமையான போகம் அப்படிங்கிற ஒரு அந்த மெய்காண்டார் சம்பந்த மாதிரி ஒருத்தவர் அவரோட ஞானத்தை பரஞ்சோதியாக வந்து கையில தென்பக்கம் போகும் போது அவருக்கு கையில் சுட்டாங்க அவருக்கு வந்து அவரோட ஞானம் பெற்றவர் தான் மெய்கண்டா மெய்கண்டாருக்கு என்ன இதுன்னா அவங்க அப்பாவுக்கு குருவா இருந்தவர் அப்பாவுக்கு குருவா இருந்தவர் இவரோட சித்திய ராய அந்த அளவுக்கு ஒரு முறையில் வந்து அந்த அப்பா இவரை கூட்டிட்டு அவர் கொடுக்கற லெக்சர் அந்த அப்பாவோட அருணஞ்சு மன்னன் சேரு அவர் கொடுக்கற ஓனியார் சொற்கொடி போயிருக்கிற சொற்கொடி விட அவர் வந்து ஆணவத்தை பத்தி சொல்ற அந்த ஆணவத்தை பத்தி இந்த பையனை உட்கார்ந்து கேட்கிறான் ஏதாவது சின்ன பையன் ஒரு இதுக்கு கூட்டிட்டு போனா எப்படியோ அது மாதிரி அந்த பையன் கேட்டுட்டு வர வந்தவெ இப்பட வந்து டீச்சர் டீச்சரா இருப்பான் டீச்சரா கையோட பூச்சியோ கேட்க எடுத்துக்குவான் இதை சொல்ல அதை சொல்லுப்பான் வீட்டுல நடைமுறைகள் நம்ம பார்த்திருக்காது அது மாதிரி போலீஸ் காரணத்தில டாக்டர் பேஷண்ட் ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க அதாவது இந்த ஐ குழந்தைகளை சுத்தி நான் சொல்றேன் ஐபாடு ஐபாடு ஒண்ணு இல்லன்னா கையில இருக்கிற செல்லையெல்லாம் கொடுத்துருவாங்க இது மாதிரி அந்த குழந்தைகளோட ஒரு சியத்தி ஒரு விய வந்து உழிச்சுட்டு அந்த இது மாதிரி இந்த பையன் என்ன பண்ணா ஒரு நாலஞ்சு பையன்களை சேர்த்துட்டு வலுப்படுத்திட்டு இருந்தான் முதல் நாள் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததை இவனுக்குள்ள ஞான இதெல்லாம் இருக்கு அவன் சொல்லி கொடுத்தது வந்து ஆணவம் அந்த சமயத்துல அந்த அவரோட பட்ட பேர் அவருக்கு அவர் வர வரும் போது பையன் பாடம் எடுக்கிறத பார்த்ததும் அவருக்கு வந்து பையன் தன்னை தேடி பண்றாங்களோன்னு ஒரு நினைப்பாங்க அவர் உடனே என்ன பண்றாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆணவத்தை பத்தி ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகல இதை கட்ட ஆணவத்தை பத்தி சொல்றான்னு ஆணவன் தனக்கு இருக்குறதான் அப்படிங்கிற நெடுஞ்சா அவனுக்கு என்னை சிக்கையா ஏன் அப்பாவுக்கு குருவா இருந்தவன் குடுப்போட இருந்தது அத வந்து கத்து ஒரு குருவுக்கு போய் கத்து ஒரு சேவை கட்டிக்கிட்டு இருக்கு இல்ல எப்படி தெனியான சம்பந்த அந்த உண்மையால் பாட காத்த உடனே அவருக்குரியதுதான் அந்த ஸ்ரையான போதம் ஸ்ரீயான போதம் ஒரு புத்தகத்தை அவர் தான் எழுதினவரு அதுல பண்ண முக்கம் அதுல வந்து அவர் இதுல அருணந்தி சிவம் அந்த பதினாலு சாசனத்தில் அருணாந்தி சிவம் எழுதினாரு சிறை திருத்தியார் உண்மை விளக்கங்கிறது மனமாக்கம் திறந்தார் அப்படிங்கிறவர் எழுதினது திருவுருப்படையின் சுகப்பிரதார்த்தம் உண்மை நெறி விளக்கம் வினா என்பா நெஞ்சு விடுத்துவது சந்திர நிராகரம் இதெல்லாம் உமாபூர் அதாவது எட்டு உமாபதி திருவந்தியா இருந்தவர் வந்து திருந்திய உயிரிழந்த உயிர வந்த தேவ நயினார் அப்படிங்கிறவர் அவர் எழுதினார் திருத்தவிட்டுப் பள்ளியார் திருத்தரவு உயிரிழந்த தேவ நயினார் அப்படிங்கிறவர்கள் எழுதுனது இந்த திருவொரியார் திருத்தொழி துப்படியார் திரையான போன்றாடி உள்ளது அதாவது பதினாறு இதுல இதுல வந்து முக்கள் அதாவது காப்பம் இந்த முக்கோலா தான் வந்து விளக்குறது கையெழுத்து கிராமத்துல உள்ளதா பதினா இறைவன் பொ நம்மெல்லாம் போட்டு பாசங்கிறது வந்து நம்ம ஜடப்பொருள் எல்லாமே வந்து ஜடப்பொருளும் பாசங்கிறது மாய நம்மளோட ஆணவம் வாழ்க்கை எல்லாமே வந்துருவாங்க இந்த கஜங்கிறது வந்து எல்லா உயிர் பொருள்களும் வந்துடும் தாவரத்துல வந்து அவ்வளோ மணி சுவாசல இருக்கோம்னா எல்லா பிறப்பும் திறந்து வந்து இந்த கொசு பத்து சிறப்பு வந்து பயிற்சி அறியக்கூடிய ஒரு அறிவு மனிதன் மேம்பட்ட அந்த மனிதன் எவனை சொல்லலாம் அப்படின்னா அந்த ஆறாவது அறிவு உள்ளவன் எரிசை பெற்றவன் அத மட்டும்தான் வந்து மனிதன் இதுல வந்து ஒரு மனிதற்கு நமக்கு வந்து அந்த பசு வந்து எப்ப வந்து ஒரு அது வந்து சாந்தகோட தன்மையா அடையக்கூடியது ஒரு அது வந்து சசங்கம் தாங்க அந்த சசங்கம் ஏன் முக்கியமானது அப்படிங்கிறாங்கன்னா நம்ம அவங்க கூட சேரும் போது அதாவது சில பேர் சொல்லுவாங்க எங்கெல்லாம் நான் விளையாட்டா சும்மா போயிட்டு வரேன் அவனோட படகு ஒளியும் அவன் அவனோட இதெல்லாம் என்னோட ஒட்டிக்காது அப்படின்னு சொல்லி போய் அவன் பின்னாடி எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கையில சொல்றாங்க அப்படின்னா உமா இல்ல ஒரு அளவுக்கு போவான ஒண்ணு இல்ல மரபான் அவங்க அப்பா அம்மா எவ்வளவு அப்படிப்பட்ட ஆளு அவரோட நண்பர ஒருத்தர் ஜப்பான் ஆங்கிலேய வெளியே அனுப்பணும்னா நீங்க வந்து கை சாப்பிடணும் நீ கை தான் உடம்ப வந்து அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போய் கை வந்து அந்த ஆடு வந்து அப்பா பண்ணிருக்கேன் வருது அதே மாதிரி இன்னொன்னு அந்த அதுவும் நண்பனோட ஒரு அந்த நான் போன ஆடு அந்த அந்த இவரோட நல்ல காலத்துக்கு அந்த அம்மா வந்து சும்மா உட்காந்துட்ட உபயோகம் ஆச்சு அம்மா அப்பா சொன்னது அந்த அரிசந்திர நாடகம் பார்த்தது இது அவ்வளவு சேர்ந்து அவருக்குள்ள ஒரு கேரக்டர் பார்மேஷன் ஆனதுனாலதான் இங்கிலாந்துக்கு அவருக்கு பாரிஸ்டர் போகும்போது அம்மாட்ட சத்திய பிரமாணம் பண்ணி இருந்தாலும் கூட பல முறை அந்த தங்கிய வீட்டுல இருக்கவங்க அம்மாவும் அப்பாவும் போட்ட ஒரு இல்லை வீட்டுல நடந்த சத்தம் சாப்பிட்டா அடுத்த தான் தவறு பண்ணிட்டோம் அது மாதிரி திருப்பி ஆயரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேர்ந்துதான் அவருக்கு இல்லாத ஒரு அருமையான ஒரு இதை இறையான போனது பன்னெண்டாவது சூத்திரத்துல அவர் மெய்ன்டா அர்த்தம் அடையணும் அப்படின்னா இறை சிந்தனையோட இருக்கிறது மட்டும் பார்த்தா அந்த இடை சிந்தனை இருக்கிறவர்களோட நம்ம இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு அந்த இறை சிந்தனை போகாம இருக்கு இதை நல்லா பாக்கலாம் அவங்க வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து இரும்பு சக்தி உள்ளது நிறைய அதாவது நல்லதுக்கு எல்லாம் எழுப்பு சக்தி போக்க அந்த வேண்டாததுக்கு வந்து இருக்கிறதா இளைஞர்கள் ஒரு நிலையில இருக்கும் போது கண்டிப்பா அது வந்து அந்த இளைஞர்களையும் அந்த அவங்களோட குழந்தைகளையும் கண்டிப்பா பாதிப்பு இன்னைக்கு அதான் நடக்கும் என்னோட நண்பர் பக்கத்துல இருக்கிறவரை அந்த சமயம் டிவி பழைய காலத்துல ஞாபகம் டிவி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சினிமா வந்து வாழ்க்கை ஆறு நாளும் சினிமா கிடையாது வெள்ளிக்கிழமை மட்டும் ஒழுங்குமா உண்டு இந்த சினிமாவை பார்க்கும் போது பையனுக்கு பார்த்த அவர் வீடு வந்து வீட்டுல அவருக்கு அறமுடியாவது ஒரு சதவீதம் உள்ள வீடு தான் இவரு டிவி பாக்கிறாரு அப்போ சரவ தாப்பிட்டு படிச்சாலும் கூட நீங்க வந்து அந்த பையனோட சிந்தனை பார்க்காத ஒரு சினிமா மேலதான் இருக்கும் படிப்பை விட அவனுக்கு ஈர்ப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கிறது அது இப்ப யார் என்ன பெரியவர்கள் தனக்கு இருக்கிற ஈர்ப்பு அந்த பையனுக்காக இருக்கும் மேல அதாவது இளைஞர்களுக்கு ஈர்ப்பு சக்தி இருந்து பெரியவர்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நல்வரையை போறதுக்கு பதிலாக இவங்க வந்து இவங்களுக்கு யாராவது மாதிரி சேர்த்து வருது ஏன் அது வருது அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒருத்தர் எனக்கு ஒருத்தர் இது என்ன போனாலும் அந்த குழந்தைகளுக்கு முதல்ல நம்ம அவங்களுக்கு வழிகாட்டுதலாம் இருக்கோம் நம்ம பீரியல வந்து சீரியல் பார்த்தோம்னா தொழிலை கண்டிப்பா அதுல இருக்கு அதனாலதான் இருப்பு வரும் அடுத்தது படிக்கும் போதுதான் சீரியல் வருது அப்ப எப்படி அது ஒண்ணு வராது கரெக்டா ஏழு எட்டு மணியில ஒன்பது மணிக்கு படிக்கலாம் அப்படின்னா அந்த டைத்துலதான் சீரியல் இருக்கு அந்த சீரியல் இருக்கும்போது கண்டிப்பா இது உங்களால அதை இருக்கவே முக்கியத்துல அப்படின்னா கண்டிப்பா பொண்ணு அந்த டைத்துல இவங்க சமிக்கிறப்ப அதான் வேற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அவரும் சீரியல் சேர்த்து பார்ப்போம் அப்போ நாளைக்கு நான் படிக்கிற அப்படின்னா அது வந்து இதே இல்லை அதனாலதான் இன்னைக்கு நிறைய இதில் வந்து குழந்தைய ஆகாம அதுக்கு பேரண்ட்ஸ் ஒரு காரணம் சொல்றதுக்கு காரணமே இன்னைக்கு இன்னைக்கு நிறைய ஹோப்பல் நிறைய அதாவது ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷம் இயர்ஸ் பப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பண்ணி இன்னைக்கு இருக்கிற விட ஒரு பர்சன்ட் மேலதான் செக்டர் கல்வி ஒண்ணு எங்க போகணும் எங்க படிக்கணும் அதுக்காக அவங்களுக்கு சொல்றதும் கிடையாது அவங்களுக்கு கிடையாது இன்னைக்கு ரயில்வே கோச்சிங் கூட கோச்சிங் ஒரு பணமும் ஒருத்தர வேண்டாம் தெரிக்கிறதுக்கு வீரியல் இதுவே நேரம் தெரிய போதும் இல்ல இமெயில் இமெயில என் டைம் போயது ஒன்னும் பிரச்சனையும் நினைச்சு பாருங்க வேண்டாம ஒரு இதுக்குள்ள போகும்போது அவங்களோட டைம் எல்லாம் செலவு பண்ற டைட்ட விட வேண்டாத பண்றதுக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ற டைம் ஜாஸ்தி ஏன் அந்த வாட்ஸ்அப் இல்ல அவங்க எல்லாம் அறிஞர எவ்வளவு படிக்கலையா பால் பண்ணியா இன்னையையைய சங்கியே பாஸ் பண்றத விட இன்னையையைய சங்கியே பாஸ் பண்றது ஈசி நிறைய பேர் அந்த குருத்து அதாவது எப்படி எப்படி அந்த ஷார்ட் பாஸ் இருக்கு நம்ம என்ன பண்ணனும்ங்கறத நிறைய பேர் தெரிஞ்சுக மாட்டேங்கறாங்க. बीए தமிழ் டெக்ஸ்ட் படிச்சா இந்த ஐஐஎஸ் சங்கியே தமிழ்நாட்டுல ஒரு பொம்பள ரேஸ். சிஎன்டிஎஸ் एग्जामिनेशनோட ஒரு ரேஸ். என்ன அத சேர்க்கக்கூடிய கூடிய கேட் எல்லாமே बीएல படிச்சறாங்க. இல்லையா? அவங்களும் செய்யமாட்டி தெரிஞ்சு போகக்கூடிய இது நல்ல வாத்தியார அமைஞ்சு பேரண்ட்ஸ் நல்ல பேரண்ட்ஸ் அமைஞ்சு அவங்க அச்சீவ் ஆகும் கடற்கரை மணல் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு அது எப்படி என்ன முடியாதோ அதே மாதிரிதான் அந்த இதுல திருவார்த்த சோபுராணத்துல மணிக்கு வார்த்தைகள் அத்தனை பிறப்பு பிறந்து விளைஞ்சேங்கிற ஏன்னா கருந்து இழைக்கிறது அவரோட மனசு உடம்பு இல்லை இலக்கை கூடியது ஆன்மாவுக்கு என்னைக்குமே அழிவு அதனாலதான் மகாத்மா காந்தி போனதுல சத்தியாகிரும்போது முன்னாடி நிக்கிறீங்க அழிப்படுறீங்க ஒண்ணு இல்ல அவன் யாரும் அடிக்க முடியும் ஓரளவு அடிக்க முடியும் ஆன்மாவை அடிக்க அடிக்கவே முடியாது தென்னாப்பிரிக்காவில இருந்தா போனோம் அவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் சொன்னது எப்ப அவரோட சத்தியத்துல அவர் தண்ணா அப்படிக்கார அந்த டைத்திலேயே முழுமையா பைபிள் படிச்சிட்ட வரவதாலையுமே அவரை வந்து கன்வெர் பண்ண முடியல அதே மாதிரி முஸ்லிம் வீட்டுல வர்தா அணிஞ்சவங்க வீட்டுக்கு அவரோட போய் அவரோட எடுக்க முடிஞ்சது அவங்களோட வர்தா இல்லாம இவரோட பேசினாங்கன்னா காரணம் இவரோட மிச்சிருக்காங்க அவர் அன்னைக்கு எல்லாத்தையும் சொன்னது இல்லைதான் அடிக்க முடியறத உடலை மட்டும்தான் ஆன்மாவை அடிக்க முடியாது அதுக்கு இறப்பே கிடையாது ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது அந்த ஆன்மா அடுத்த அடுத்த பிறகுதான் வந்து நம்மத்திரி மகரேஷி பேரருள் பேவரும் இறைவர் இது வந்து கடைசியான செத்து மடிய வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல தனிமனிதர் சரியாக போது அவர் வந்து செய் அல்லது செத்து மடிய உன்தான் சாகும் ஆன்மாவை சார்க்க முடியாது அதை சுத்தி பண்றாரு அதே மாதிரி திருக்குற குமரன் அடிவாங்க அவரோட சிந்தனையை வழி அவர் வந்து அவர் பண்ணனுது மண்டையை உடச்சு அப்பதான் அந்த கொடிய விடல உடம்புதான் சரியாக வந்து பிறகு வருது அப்பிறகு செய்தியினால அந்த பிறகு வருது அது சுற்றி சூழல் அந்த பாலம் மாய மாயினால வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கறத உணராத பாசம் சேரும் போது அந்த ஜடத்துக்குள்ள குணம் அதாவது சத்தங்கத்துல எப்படி நம்ம ஒரு பள்ளியோட சேர்ந்தோம்னா அந்த பணியோட தான் நம்ம இது கூட ஒரு இது சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு அரசனை சொல்ல இந்த வேடனோட பையனை பத்தி அழிஞ்சு அவனை தூக்கிட்டு வரும்போதுதான் அந்த பையன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அரசு கொண்டு வரும்போது அவனுக்கு அந்த அரசனோட குணம் ஏன்னா அது உடனே அப்படி இருக்கு அந்த நரி குத்திச்சோ அந்த புளி குத்திக்கோ அந்த ஆறோட குணம் வந்து அது அதே மாதிரி இருக்கு அதே மாதிரி புள்ளதானு சாப்பிடு இதோ புடியோ அவனோட வரைய பாத்துட்டு இதுமே நம்மள மாதிரி இருக்கிறது ஆடோட இருக்கேன்னு சொல்லி இதை கூட்டு இன நீ இருக்கா அந்த ஆத்துல முகத்தை பருங்கும் அது அங்க வந்து முகத்தை பார்க்கும் போது அட ஆடு மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களோட முகமாரி நம்ம இல்லை நம்ம புடியோ சிங்கமோ அப்படின்னு அதுக்கு அப்பந்தான் உணருது உணரும்போதுதான் இங்க கத்து இருந்தது அது கத்தம்போது அதோட கற்பனை அந்த சிங்கமோ புடியோட கற்பனையில வருது பாரு நீ சிந்தமா இருக்கிற நீ போய் உங்களோட சேர்ந்து பண்றிய அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை அந்த சிந்தப்போடைய சேர்ந்து அந்த கோடையோட போது மனிதர்களாகிய நமக்கு எல்லா எல்லா இதுக்குமே புள்ளோட ஜீவனுக்கு எல்லாருக்குமே உள்ள ஒரு அமைப்பு இல்லை அதை விட வந்து அனைத்து எல்லாரும் சொல்றது சத்து அந்த கோடை இதுன்னு தெரியவர்கள் அவங்க எல்லாருமே அண்ணு இருக்காங்க அதுக்காக திருமுறையின் பாடலோடுவர் எல்லாருமே இங்க வந்து யார்ட்டையும் ஒரு குரு படிச்சு அவங்க ஞானப்படுறவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் சொந்தரோட மாணிக்க வாசகர் சொல்றாங்க இத வந்து பயிலாயத்துல இருந்து சுந்தரரை அனுப்புறது வந்து நம்மள பக்குவப்படுத்துறதுதான் திருவாசனம் படிச்சிருந்தீங்கன்னா பார்ப்போம் அந்த சொல்ல வந்து சிவாசனம் பாடுறதுக்கு முன்னாடியே கோயில்ல சுருபர்மான் கூப்பிட்டு உபதேசம் பண்ணி தடையில தாடை வச்சா வச்சு ஞானம் பெற்றவர் இறைவனால ஞானம் பெற்றவர்கள் இந்த மாதிரி நம்ம உள்ள மாதிரி பாட வேண்டிய அவசியமே இல்லை இது பாடியிருக்கிறது எல்லாமே நமக்காக நம்ம என்ன பண்ணணும் இறைவன் கிட்ட என்ன மாதிரி இருக்கணும் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல நடைமுறைப்படுத்தி ஒரு இத சொன்ன திருமுறையில யார எடுத்தோம்னாலும் தெரியும் அவர்கள் வாழணும் நமக்காக அது நமக்காக அனுப்பப்பட்ட இறை தூண்டர்கள் தான் இது வந்து நம்ம இதுல மட்டும் இல்லை பைபிள்ல எடுத்தீங்கனாலும் இணைந்த அதே மாதிரி புக்ராம்ல எடுத்தீங்கன்னாலே இது சொல்றதுக்கு தான் ஒரு சில கலெக்டர் ஆளுங்க தான் அதை பத்தி சொல்றாங்க ஒழிய யாரும் அவன் அருமையா வந்து இந்த மாதிரி விஷயத்த பாக்குறது இல்லை நீங்க இதுல ஜெர்மனியில ஆன்மீக ஆன்மீ ஆன்மீகத்தை ஒரு ரெண்டு மூணு நாளாள் பக்கத்துல பாத்தீங்கன்னா வருது அதுல ஒரு இந்துவா இருக்கும் ஒரு இது திரு கிறிஸ்டீனா வந்து முஸ்லீமா இருக்கும் அந்த இது படித்தீங்கன்னா வரும் நீங்க ஒண்ணு பாக்கலாம் இந்தியால நிறைய டைவர்ஷன் அதாவது இந்த மாதிரி வயசான ஆளுங்க ஒரு மனப்புற எடுக்கலாம் நான் வந்து முப்பது வருஷம் நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாதிரி இன்னைக்கு நாடு இல்ல அமெரிக்கையன் வந்து வாத்தியார சுட்டுக் கொடுறான் கொஞ்சம் எங்கயாவது கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம இடத்துல நடக்குது ஆனால் நம்ம இடத்துல நடக்கிறத பர்சென்டேஜ் நம்மளோட பாப்புலேஷன் டீச்சர் ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் அந்த இடத்துல நடக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா அங்க நடக்கிறதுக்கும் நமக்கும் வந்து கொஞ்சமான பசத்திலேயே வராது அந்த சர்வசாதாரணமா வந்து பையன் வாத்தியார சூட் பண்றான் இத அடிக்கதான் செய்யறான் அந்த புற பண்றதுங்கறது வருஷத்துல ஒண்ணுதான் கொடுத்து பாக்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது வாக்க அடிக்கிறாங்க கொடுக்குறாங்க ஆனா அங்க போடுறது வந்து சர்வசாதாரணம் அதே மாதிரி பையன் பையன்களா கூட படிக்கிற புரிஞ்ச நாளை கொஞ்சம் கூட இருக்கிற ஒரு பத்து பேரை மாதிரி என்ன ஓட்டம் இருக்கணும் நம்ம என்ன நம்ம என்ன என்ன பிறந்து போயிட்டோம் கண்டிப்பா நம்மகிட்ட என்ன வீக்னஸ் இருந்தாலும் சரி இந்த பழைய காலத்தாரி நம்ம உயர்வா இருக்கோம் நம்ம நிறைய வீக்னஸ் இருக்கோம் ஆனாலும் அவர்களை விட கண்ட்ரில பசுமையா இருக்கிறாங்க அப்படின்னா காரணம் வந்து அதுக்கு மூல காரணம் அமெரிக்கா தான் அவன்கிட்ட இருக்கிற இயற்கை வளர்த்த அவ்வளவுக்கே சுரண்டிட்டு அவ்வளவு அதாவது ஒரு இவங்க செல் இந்தியர்கள் வந்து அமெரிக்கர்கள் வந்து ஆப்பிரிக்காவுக்கு வரும் போது செல் இந்தியர்களை பத்தி செல் இந்தியர்கள் மாதிரி அருமையான ஆண்டு அருமை கிடையாது கொண்டு போய் எங்க இருக்கு அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு சங்கத்தோட வேல்யூ தெரியாத ஒண்ணும் தெரியாது உனக்கு நேரம் கூட்டிட்டு போய் சங்கத்துக்குள்ள எங்க இருக்கோ அதை காமிச்சுட்டான் இதுல இருக்க எவ்வளவு மனால தோண்டி எடுத்துக்கோங்க அவங்க விடல மறைமுகமா கொள்ள முடிய வர வச்சு அவங்க பழங்கியர்கள் அழிச்சது அமெரிக்கா இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ பத்தி கேக்குறதா அவன் இன்னைக்கு ஆப்பிரிக்காவில வச்சுக்கிட்டோம்னா ஆப்பிரிக்காவே பொண்ணு அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த ஆளம் ஆப்பிரிக்கா காரண சாப்பாடு கூட இல்லாமல் தண்ணி வந்து ரேஷன்ல அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கோ கேன் தான் தண்ணி நம்ம அதை கூட சாப்பிட முடியாது அதை ஆடமே கிடையாது மூல காரணம் வந்து அமெரிக்கா தான் அது மட்டும் இல்ல யானை வந்து அங்க யானையோட தந்தம் வந்து உலகளாவிய இதெல்லாம் வந்து அதுல வந்து பண்ணக்கூடாது அது வந்து பேண்ட் ஆனால் இவ்வளவு நாள் யூனைஸ் சொல்றதெல்லாம் கேட்டு எல்லா நாளும் அதை பிளான் பண்ணி சட்டம் இயற்றி விட்டாங்க ஒரு மாசத்துக்குள்ள அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணி யானையோட பொருள்ல இன்னைக்கு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன சொல்றான் ஆபிரிக்கல இருக்கிற யானையோட இது வந்து ரொம்ப கம்மி அந்த வந்து யானையோட ஸ்ட்ரெந்த் வந்து ரொம்ப கருந்து தேசிய நாட்டுலதான் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி பண்றாங்க மாதிரி ஆளுங்க வளர்த்துடுவாங்க அந்த அமெரிக்கா தான் மூலக்காரணம் அத சில வந்து பட்டாசு தூரில சின்ன குழந்தைகளை எம்ப்ளாய் பண்ணி இருக்கிறாங்க இந்த பட்டாசு அப்படின்னு உலகளாவே வேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன் யாரு அமெரிக்கா அங்க வந்து அவங்களுக்கு படிப்பு சொல்லி தர்றாங்க வீட்டுல ஜீவன் நடக்கிறதே வந்து அந்த குழந்தைகிட்ட உள்ள அந்த தொழிலை வச்சுதான் அதையே வந்து இன்னைக்கு அடிச்சிருக்கான் அங்க இருக்கும் இது மட்டும் இல்ல அந்த திருப்பூர் பணியின் சாப்பிட்டு அந்த பிழலாடை ரொம்ப மோசமா போறதுக்கு காரணமே வந்து இந்த அமெரிக்காவோட வேர்சேஷன் தான் இன்றைய சங்கத்துறை நடைமுறைப்படுத்தினா இவ்வளவு வரவே வராது அதாவது அறண்மீன் பிம்பமும் மீன் திறன் அறிந்து தீவின் வந்த பொருள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு போறவங்க நினைச்சிட்டு அவர் இருக்கும் போது அவரால் எப்படி கல்விக்கு தொகுதி செய்ய முடியும் கண்டிப்பா முடியாது அப்போ அவரு ஏன் பண்ற பணம் கொண்டாடு அந்த பணத்தாலும் ஏதாவது அந்த பொருள் எல்லாமே எப்படி சம்பாதிச்சாங்களோ அந்த வழியில்தான் அது கண்டிப்பா அது வந்து அவங்களோட விருத்துக்கோட குழந்தைகளுக்கும் யாருக்குமே அதை உருவாப்பாடு கருத்துக்கள் அதுலையும் இருக்கு நிறைவன் தான் அந்த நிறைவனுக்கு உருவம் கிடையாது நம்ம உருவம் வச்சிருக்கோம் ஏன் உருவம் வச்சிருக்கிறோம் நமக்கு அதான் பயன் ஆரம்ப கால இதுல வந்து தென்மண்டல் ஸ்கூல்ல படிக்கணும் ஆனா அவன் படிக்கணும் அது அந்த வருது ஒரு வருஷம் தகுந்த மாதிரி இருக்கும் முறையிலதான் வந்து பொய் உருவாக்கப்பட்டது ஒருத்தன வந்து ஒரு மனசுல ஒண்ணு பதியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம் வேணும் ஒரு உருவம் எழுந்ததுன்னா நமக்கு இங்கேயும் தியானம் கைகூடும் கான்சென்ட்ரேஷன் வரும் அந்த உருவம் இல்லாத நடிகர்கள் அந்த உருவம் பதிச்சிருக்கு அப்ப எங்க போனாலும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னா காரணமே வந்து இந்த மனதில அந்த பதியா வேற அங்க என்ன பண்ணிட்டாங்க கண்டிப்பா அப்பா அம்மாவோ ஆசிரியரோ பண்ண குடிதா பண்றது பொருசண்ட நெகிழிபோல் அவங்க மக்களுக்கு அதுவும் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர் கூட இருக்கிறவங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறையா அந்த அவருக்கு அப்புறம் வந்த யாருமே அந்த மாதிரி அந்த அளவுக்கு பண்ணணும் பதியத்தான் உருவாக்கப்படுதுல வந்து இந்த வயசான கோயிலுக்கு வரம்பு அப்ப அவங்க அன்னைக்காக அந்த எதுக்கே ஒரு நாள் நடக்கிற அந்த தேரோட்டத்துல சாமி போடுற அந்த சாமியே வீட்டுல இருந்தே கருதன மனிதன் அந்த வாரத்துல எல்லா வச்சியும் வீட்டுல கண்டிப்பா சின்ன உண்டு வீடு அப்படின்னாலே முதல்ல ஒரு சின்ன அந்த சின்னக்கு அடி விடியா அதாவது சின்ன வந்து யாருனாலும் படுத்துக்கலாம் அது வந்து சின்னக்கு அடியோ கதவோ இதுவோ ஒண்ணு இருக்காது இருக்கும் அது எல்லாருக்கும் தீமையா இருக்கும் எதுக்காக வச்சாங்க வழி போட்டு நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் நாய் கூட கொஞ்சம் அதுவும் உள்ள படுத்துறது என்ன முடியாதவனா வந்து படுத்தாடுறான் தண்ணி போட்டுட்டு வந்து படுத்துறான் இன்னைக்கு இந்த அன்னைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இல்ல தண்ணி போட்டாலும் ஒரு இடத்துல வந்து உட்காந்து தண்ணி போட்டேன் அப்படிங்கறத வந்து ஒரு பானைக்கு ஒரு மூடி அதுக்கு மேல ஒரு கோடம் வர்றவங்க யாருனாலும் போட்டு ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய டைவர்ஷன் ஆயிரத்தி ஆகிடும் அதுக்கப்புறம் ஒண்ணாக்க முடியாது அதே மாதிரி யாராவது வீட்டுல வந்து சாப்பாடு கேட்டாங்க எல்லா வீட்டுலயுமே சாப்பாடு உண்டு சாப்பாடுதான் சாப்பாடு உண்டாங்கிறது கேள்வி ஆதி போட்டு மறுநாள் எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் இல்ல சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி ஒரு அங்க வந்து வழிமுறை எல்லாமே வந்து என்ன மாதிரி ஒரு நம்ம அதாவது நம்ம ரத்தத்தோட ஊர்னது அந்த ரத்தத்தோட ஊர்னுக்கு மறந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவதானம் பண்றவங்க வேகப்பட்ட ஜிஹெச்ல உண்மையிலே முடியாதவர் இதுல கோல்டன் வேக பார்த்தவரை அவரோட அப்பா பண்ணாரு இன்னைக்கு இவர போய் அந்த ஜிஎச்சுல இருக்கிற பேசுக்கும் சரி அவரோட ஆன்மீக எப்படி ஆக்கிரமிக்குறத இந்தியாவிலே அடிக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த குருவள கல்வி இருக்கு குருவளத்துல என்ன பிளஸ் பாயிண்ட் அந்த பையனுக்குள்ள ஆணவம் ஒரு தாங்குற அகம்பாவம் எல்லாமே அங்க போயிருது ஏன்னா அரசனோட பையனாரத்தும் ஒரு முருகனோட பையனாரத்த அவரை வந்து எப்படி மழையை வாங்குறாரு இன்னைக்கு வந்து குரு வீட்டுல வேலை செய்யறதுங்கிற வந்து எல்லாருக்கும் அவங்க அப்பா வந்து அந்த உயர் வந்து போய் அடைக்க போற அடைக்க போறவங்க கிடையாது அந்த இதுலயும் படுத்தர்ற இவரு படுக்கும் போது இவரோட இவரோட சக்தி அந்த ஆன்மீகனால அந்த தண்ணி இவர வரல னால நம்மெல்லாம் மருத்தோம் தண்ணி தாண்டி ஒன்று அவங்களுக்குள்ள அந்த இதனால கட்டினால தண்ணி வரலாங்க இரவு வந்து ஒரு பாடம் நடத்துறதுக்காக எல்லாத்தையும் உட்கார இருக்கு மாலை நிறத்துல வகுப்பு எடுக்கிறாரு இரவு ஆகிடுச்சு எப்படி நான் இங்க தானும் இல்ல நீங்க அப்படி போக சொல்லிங்க மழை இறக்க போனதுன்னு வரலாங்க என்ன பார்க்க அப்ப வந்து கட்டி வெட்டி மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு பையனையும் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்றே வந்து கத்துட்டிதான் வாஜியரை விட கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுனாலே பையர் வந்து தான் தெரிஞ்சுக்கோடய அடக்கினால்தான் இவர் அவளோட சரணோட அவனை வந்து மடக்கி ஏதாவது ஒன்னு சொல்லணும் இவர வந்து கொஞ்சம் திருப்பி தெரிஞ்சுக்கையன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல அவர் தெரியும் அந்த மாதிரி இன்னைக்கு அந்த அளவுக்கு குருவளத்துல ஆனவம் போறதும் சரி தமிழகத்து போறதும் அதாவது வைத்தியம் செய்யணும் வைத்தியத்தையும் செடி போட்டாரு இப்ப வீட்டுல எப்படி சமயம் பண்றதோ அதுவும் கையில தெரியும் வீட்டில எப்படி சமாளிக்கிறதோ அதுவும் அவனுக்கு தெரியும் இவ்வளவுக்கு வந்து பொருள் செடி கொடுத்து அவனுக்குள்ள அவனுக்குள்ள கல்வியும் கூடவே இன்னைக்குள்ள அந்த உண்டு வைத்தியம் உண்டு தமிழ் உண்டு கைகட்டு சார்ந்த திருச்சி பண்றது அவ்வளவுமே அதுல உண்டு சமஸ்கிரமும் உண்டு சமஸ்கிரம படிச்சவனா வேகத்தவர்களாக இருக்கிட்டாங்க லாங்குவேஜ் அடிஷனலா படிக்க கூடாது இன்னைக்கு தமிழ் மட்டுமே படிக்கிட்டாங்க அது இவனுக்கு தமிழும் தெரியறதை அடுத்த முடியும் தெரியாம போயிருச்சு இன்னைக்கு அதோட தான் நம்ம ஆளுங்க நார்த் போய் சர்வை பண்ண முடியல அப்படின்னா பாரதியருக்கே நிறைய மொழி தெரியும் எவ்வளவு தெரியும் அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்குதான் தமிழ் மொழி விளைவா இருக்கு இன்னைக்கு தமிழ் மொழியுமே தெரியா படிக்காதவன் தமிழ்மொழிதான் கிடந்ததான் தங்கி தங்கி இருக்கணும்னு சொல்றாங்க அதையும் நடப்புறப்படுத்தலாம் என்ன வந்தது தமிழ் வழி கல்வின்னு அப்படின்னு ஒண்ணு வச்சு அவங்களுக்கு பண்ண எவ்வளவு அருமையா இருக்கும் அதுக்குள்ள புத்தகம் இருக்காது கிடையாது புத்தகமும் கிடையாது தமிழ் வழி கல்வியும் வந்து முயற்சி பண்ணல அப்படியே இங்கிலீஷ் மீடியம் தான் அன்னைக்கு ஓடி இருக்கு தெரி கணிதத்துல இருக்கிற குழந்தைய தெரிஞ்சு படிக்க முடியாத கணிதத்தை அதனாலதான் அவரோட வந்து இதுல வந்து கல்வியில அவரால் படுக்க முடியலே வந்தாரு இவங்க ஒழிக்கணும் அவரே ஒரு வழிதான் நம்ம ஆங்கில கல்வியை கொடுதல் மூச்சு போயிடுச்சேன்ட்ட இவன் ஊர்ல எல்லாம் கூட திறந்தாங்க ஊர்ல என்ன நீங்க ஆங்கிலேயருக்க வேலை அப்ப என்ன வேலை வாய்ப்பு வேணுமா அப்ப அந்த ஆங்கில கல்வி படிக்க வேண்டியதா அந்த நடமுறை கல்வி நடைமுறை கல்வி படிச்சதுனால என்ன ஆயிடுச்சு இவளுக்கு அந்த குருவளத்துல கிடைக்கிற அந்த இதெல்லாமே போயிடுச்சு அப்ப அவங்க போனதுனால எவ்வளவு அருமையா ஒரு கட்டி காத்து ஒண்ணு வந்தோமோ அது இல்ல சரி இவ்வளவு போச்சு அப்பவும் நம்ம எவ்வளவு குருமள கல்வி ஒளிஞ்சுதா ஒரே தவனாளர் எப்படி வந்தாரு கல்விடர் அதாவதுல உறவு பட்டம் பெற்றதுக்கு அப்புறம் சுந்தரம் சிசியார் இதே மாதிரி தியாகராஜன் மீனா சுந்தரம் அவருடைய கும்பகோணத்துல தமிழ் கல்லூரியில உரிவரையாளராக இருந்தவர் அவரும் வந்து ஊதிய குருவல் அவருக்கு என்ன சிறுபாசகத்துக்கு அவருக்கு உடை எழுத சொன்னாங்க உடை எழுத முடியாது மேல பாடத்துல இருக்கும் போது என்ன சிறுபாசனத்துக்கு உடைய எழுத மாட்டேங்கிறீங்க அவங்க பழைய கைதியை அதே திருப்பி போட்டாரு அவர் என்ன சொன்னார் ஐயா நீங்க அடுத்த கைவி கேட்டீங்கன்னா ாலே வித்தியாசமா ஒவ்வொருத்தரோட மாதிரி அது பொருள் உணர முடியும் தான் நம்ம வா வீட்டி அவருக்கு வேண்டிய எடுபடி எல்லாம் பண்ணி அதை தான் ஆமா பொடியாது இசைத் தலைஞர் எல்லாருமே வித்தியாசமான <imente> <imente> <imente> <imente> <imente> என்ன இது கிடைக்கும் அசூரிசம் நம்மள வந்து அந்த ஆந்திர கல்விக்குள்ள கொண்டு வந்ததுதான் இது நம்மளோட நம்ம இயற்கை இயற்கை குணத்தை எல்லாத்தையுமே மாத்துடும் ஆனாலும் மாத்தினாலும் இன்னைக்கு முழுமையா மாத்த முடியல அதனாலதான் இந்தியா வந்து உலகத்துக்கு பாருங்க இன்னைக்கும் வந்து அதுல உண்மையில இருக்கிறவன ஒரு ஏடியாதவனை சாப்பாடு பார்த்தா தான் இருக்கிறத கொள்கைக்கிறவன நிறைய பேர் அந்த பொருள் ஏன் வந்தது நம்ம இருக்கிற ஜி இந்த ஜீவின் வந்து எாருக்குமே உணவு கொடுக்க அது மட்டும் இல்ல வள்ளலாலை பேசி ஒவ்வொரு ஊருலயுமே இடஒங்க உணவு கொடுக்க நிறைய பேர் இருக்க எப்படி அரிசில அந்த நெல்லுல வந்து தவிடு அந்த நெல்லு ஏன் வளருது அந்த தவிடும் உமியும் இருக்கும் போது அது வந்து அந்த நெல் வந்து வளர்றதுக்கு மருந்து திருப்பி ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு சக்தி அதுக்குள்ள இருக்கு அந்த தவிட உமி எல்லாத்தையும் நீக்கியாச்சு அப்படின்னா அந்த அரிசி வளரவே வளர நம்மளுக்கு இருக்கிற அந்த அந்த விலை போகும் போது நமக்கு பொன் விளங்கு நல்வனை செய்யறது வந்து பொன் விளங்கு செய்யறது வந்து இரும்பு விளங்கு இந்த விளங்குதான் இன்னைக்கு நிறைய பேர் வசதியோட இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஆனால் அதுவும் சிறப்பா கொண்டு வரும் இது ரெண்டு எப்ப போகும் நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் போது இந்த எண்ணம் வராது முருகன் துணை ஏதாவது ஒரு சிவாயின் சித்தம் போலாம் போட்டு எழுத ஆரம்பிக்கிறதே ஒரு செயல் செய்யும் போதே நீங்க கொஞ்சம் பாருங்க நம்ம ஒரு கடவுளுக்கு முன்னாடி வச்சு நல்ல காரியம் நல்ல காரியம் தான் மனதான கல்விக்கு ஒரு பிரியா பண்றீங்க அந்த சைடு செய்யும் போது கூட அந்த கடவுளை நேர்ந்து வேண்டிட்டு அத அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் நம்ம காரியம் பண்ணணும் அந்த காரியம் அர்ப்பணிச்சுட்டு பண்ணும் போது ஓடி நான் செய்யறேன் ஏன் அவருக்கும் அவங்க முன்னாடி கொடுத்துறோம் எப்ப அதை நீ நடத்தி தர்ற இதை நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடுறேன் இந்த தர்மணேசி இல்லாம போற இந்த இடல வர்ற அந்த நல்வினை அப்படிங்கறது நமக்கு சேராது. நீங்க வாரஞ்சி போறணும். நீங்க பயப்படணும் ஆப்செட் எடுக்கறதுக்கு போறணும் சார். நயமறி அசஸ் இல்லன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாரஞ்சி போறணும். காண்டா அக்கவுண்ட் இருக்கு. அக்கவுண்ட் இருக்கறதுக்கு ரெண்டு தடவை ரெண்டு ரெண்டால உங்க அக்கவுண்டில விட்டுடுறாங்க. இல்லை நீங்க வந்த எல்லா டெபாசிட் பண்ண உங்க பணம் இருந்தாலும் சரி. சரி அந்த கடன் வாங்கியிருந்தீங்க இல்லே இல்லே இது வந்து ஓவர் டிராஃப்ட் ஆயிருச்சு அதானே அந்த அக்கவுண்ட் இருக்கும் நம்ம கேட் கேட் கேட் இருக்கும் இந்த அக்கவுண்ட் ஜீரோ ஆயிரங்க அப்புறம் யாராவது நம்மளுக்கு சேப்பாங்க மீ minimum balance-க்கு சேப்பாங்க ஓகே அந்த minimum balance ஒவ்வொரு நாள் சேப்பாங்க அதுக்கு அப்புறம் நீங்க அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணறதுன்னா அதுக்கு அப்புறம் உன அந்த ரேட் பண்ணி அந்த அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனா அந்த அக்கவுண்ட க்ளோஸ் பண்றதுக்கு ரெண்டுப்பத்தெல்லாம் ஓரி இல்லாம இருக்கு இதுதான் சரி நற்பணன் தீவன ஒரு சிறப்பா போட்டு வரும் இல்லாமல் கடவுள்கிட்ட அர்ப்பணி அர்ப்பணம் சரி கடவுளையும் அர்ப்பணிக்கலாம் நமக்கு இங்க வந்து வராது அதே மாதிரி எப்பவுமே ஒரு பிரச்சனையும் பாருங்க நமக்கு எப்போ பிரச்சனை வரும் அதுக்கு மேல ஒரு அட்டாச்மெண்ட் அதுதான் பாகம் வரும் அந்த பாகம் பொருள் வேலையும் இருக்கலாம் ஆறு மேலையும் இருக்கலாம் அதுதாடும் இதுல என்ன திருப்பியை வந்து அவங்க வளர்ந்து கொஞ்சம் அவனை கல்யாணம் ஆனா அது வரைக்கும் போதும் இது வந்து நமக்கு மட்டும் இல்ல கிருஷன் அவரோட ஒரு நார்கள் நாரவர் வரும் போது கஷ்டப்படுறாங்க காரியத்துல எழுதிபடுறாங்க ஏன் அவங்களுக்கு ஞானம் தரமாட்டேங்க அப்புறம் கிருஷன் எனக்கு ஆதமா இருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரையாங்க பக்கத்துல ஆறு ஏடுறேன் அங்க போட தண்ணி எடுத்துட்டு வர தண்ணி எடுக்கும் வீட்டுக்கு போகும் கல்யாணம் பண்ணி இருந்தாரு இவரு குழந்தை பழக்கிறது குழந்தைய என்னெல்லாம் கஷ்டப்பட்டுமோ அதெல்லாம் போடுது ஒரு தடவை வெள்ளம் வந்துடுது வெள்ளத்துல குழந்தைய இவர எல்லாரும் வராங்க இவர் குழந்தைய எல்லாத்தையும் கையை கூட்டி தூக்கிட்டு அந்த வெள்ள குழந்தை குழந்தையா போயிருதுல அழிச்சு போயிடற போகும்போது இவரு மட்டும் இருக்கிறாரு அப்படியே அந்த இதுல வந்து கரையில ஒதுங்கி ஒரு தான் ஆயிடுறாரு இப்படி வருஷத்துல அவர் கொஞ்சம் நேரம் மயக்க மாயும் அப்புறம் எழுந்திருக்கிறாரு எழுந்திருக்கும் எது செய்யும் போதுதான் அன்றைய திருஷன் தண்ணி கேட்டாங்க இதுவே நம்மளை பொறுத்தளவுல ஒரு பெரிய பீரியட்ல ஒரு அறுபது எழுபது வருஷமா இருக்கலாம் இதெல்லாம் ஒரு நாற்பது ஒன்பது வருஷமாவது இருக்கலாம் ஆனா திருஷம் பொறுத்தளவுல அது வந்து கம்மியானது அதனாலதான் மாதிரி மாசம் வந்து ஒரு நாளோட காலை போட்டு ஏன்னா ஒரு வருஷம் வந்து தேவை எடுப்ப ஒரு நாள் அதை மாரதி வந்து சாலை போடும் இவர் தண்ணி எடுத்துருக்கும் போதுனா என்னன்னு தெரிஞ்சது வேண்டாங்கிற மாறதா கிருஷ்ணன் பசத்துல இருக்கிறவருக்கே பார்த்தோம்னா என்ன பண்ணும்னா நமக்குதான் இருக்கு இதுல இருந்து வெளியே வந்து இருக்கு இதுக்காகதான் மான சுருக்கமும் நம்ம இல்ல நம்ம இந்த ஒரு இதை எல்லா இடத்துலயுமே ஒரு வயசுக்கு அப்புறம் போது என்ன ஆயிடும் நம்ம அந்த பொருள் ஒரு சேர்ந்து நம்ம வெளியே வந்துருவோம் அட்வைசரி மட்டும் தான் இருக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த பொருள் அல்ல குடுக்கும் போது நம்ம அந்த பாத்தில வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரமா இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஆன்மீகத்தோடு பலவதே தேவையான திருவார்த்து கொஞ்சம் படிக்கும் போது நமக்கு அந்த இதுல ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் இதுதான் அந்த இதோட நடந்து தூத்தவர்களும் அதனும் அதனும் இல்லை ரொம்ப யோசிச்சு பாருங்க அவங்க செல்லு இருக்கு செல்ல நிறைய தடவை வரும்போது என்னால வந்து அதை செல்ல சார்ஜ் பண்ண முடியல நானும் ஒவ்வொரு தான் போட்டு பார்த்துட்டு வரு ஒன்னும் இதுதான் காரணம் இத வருமானம் பண்றாங்க பாரு அது கண்டிப்பா வந்து ஒரு யாரும் விருப்பமாதிரி வருமானம் கிடையாது அதே மாதிரி என்ன எதையுமே அது இருக்கக்கூடாது தீயவை தீயணும் அஞ்சப்படும் தீய விட தீயும் அதை விட தீயமா தீயலான கண் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு கருத்து வெறும் அத ஆகத்துக்குள்ள மட்டும் போகாம இன்னைக்கு எதை எவ்வளவுதோ எவ்வளவுமா இருக்கும்